हदीस 1462 बरा इब्न आசிர் রাদিয়াল্লাহு அன்ஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நீர்வும் படுக்கைக்கு வந்தால் தொழுகைக்கு உல சேவது போல் உல சீவீராக பின்பு வலது புறமாக திரும்பி படு பேராக பின்பு அல்லாஹும்ம அஸ்லம்து நஃபஸீ இலைக வ வஜ்ஜஹ்து வஜ்ஹீ இலைக வ ஃ فضல்து அம்ரி இலைக வ அல்ஜத்து ظஹ்ரி இலைக அதாவது இஸ்லாத்தின் மீது இறந்து விடுவீர் நீர் கூறுவதில் இந்த வார்த்தைகளையே இறுதியாக ஆக்குவீராக என்று நபி சல்லு அனேஹு அவர்கள் கூறினார்கள் ஒப்படைத்துவிட்டேன் என் முகத்தை உன் பக்கமே விட்டேன் என் காரியத்தை உன்னிடமே ஒப்படைத்து விட்டேன் என் முதுகை உன் பக்கமே ஒதுக்கிவிட்டேன் உன்னிடம் ஆதரவு வைத்தும் உன்னை பயந்துமே செய்தேன் ஒதுங்குமிடமும் தப்பித்து செல்லுமிடமும் உன்னிடமே தவிர வேறில்லை நீ இறக்கிய அருளிய வேதத்தையும் நீ அனுப்பிய நபியையும் நான் நம்பிக்கை கொண்டேன்